தேவனை ஆராதி நன்மை திருப்தியாக்கப்படவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் முடியாத தேவன் அடியுக்கு ஒருவனுக்கு மைமண்டாவதாக கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் அடியுக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் சமயங்கள் எல்லாம் தேவன் பிரோஜனமாக ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவன சொல்லி முடியாத இவுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றைய காலவேளையில் தேவ சன்ன தேவ சமூகத்துக்குள் சென்றேன் தேவ சமூகத்துக்கு நான் தேவன் ஆட்கொண்டார் அந்த ஆட்கொள்களை பற்றி எனக்கு விவரிக்க இயலாது அப்பொழுது அந்த தேவனுடைய மகிமைக்குள் இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரையிடத்தில் கேட்டார் என்ன வேண்டும் என்று கேட்டார் நான் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்றும் சொல்லவில்லை என்ன வேண்டும் என்று கேட்டார் அப்புறம் அவரே சொன்னார் அதாவது எல்லாம் உங்களுடையது எனக்குரியதெல்லாம் உங்களுடையது என்று சொன்னார் சொல்லி அதுக்காக விவரங்களும் சொன்னார் எனக்குரியதெல்லாமே அதாவது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் உங்களுக்குரியது என்று சொல்லாமல் எனக்குரியவர்களெல்லாம் உங்களுக்குரியது என்று தேவன் சொன்னார் தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக நான் அநேக காரியங்கள் விளங்கிக் கொண்டேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நாம் கருத்திற்குள் வாழும் போது ஆண்டவருக்காகவே ஜீவிக்கும் போது தேவனுடைய நமக்குரியவைகள் தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுடைய மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கின்றார் அதற்காக தேவனுக்கு மகிமை உண்டாகும் நேரு எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டுதான் மண்டாட்டு ஜபம் பண்ணினார்கள் யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் மகிமெண்டாவதாக என்ன ஜெவமனார் என்றால் ஜெவம் என்னும் போது எனக்கு மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் நீர் எனக்கு என்னென்ன மகிமை தந்திருக்கின்றீர்களோ அவர்களை கொடுக்கிறேன் என்று சொன்னார் இருபதாம் அதிகாரத்தில் பார்த்து சொல்லும் போது தியாவினிடத்தில் மன்னாட்டு தலைவம் பண்ணிவிட்டு அந்த அதிகாரத்தை அந்த உரிமையை அந்த அனுமதியை பெற்றுவிட்டு ார் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார் படிக்கும்போது அவருடைய காரியம் நாம் காணுகின்றோம் அதாவது என்ன சொல்லுகிறார் என்றால் அதாவது என்னை எதற்காக அனுப்பினாரோ வைத்துக் கொண்டு உங்களுக்கு மீறி தந்த அனுப்புகிறேன் அல்ல பிதா என்னை எதற்காக அனுப்பினாரோ அவ்வளவு அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்று சாதாரண மனிதர்கள் தேவ கட்டமைப்படாதவர்கள் தேவனோடு தொடர்பு இல்லாதவர்கள் தேவன் இல்லாதவர்கள் தேவ சுத்தம் அறியாதவர்கள் இன்று தேவனுடைய மனிதர்களையோ மற்ற மனிதர்களோடு ஒப்பிட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய மனிதர்கள் என்று அன்று இன்றைக்கு இருக்க வேண்டும் அன்ற கிராமத்திற்கு மகிமை அவர்களுக்கு இப்படி கத்தர் சொல்லுகிறார் எனக்குரியவை உங்களுக்குரியவை எனக்கு மகிமை அந்த மகிமையுடைய சீசர்களுக்கு அப்போ சொல்களை கொடுக்கிறேன் என்று தேவரிடத்தினா இடத்தில் வேண்டிக் கொண்டு அவைகளை அருளினார் இன்று திருக்கவை கத்தர் அப்படி எழுப்பியிருக்கிறார் தேவனுடைய சமூகத்தினர் உத்தவமாய் தேவனுடைய திருப்பணியை செய்கிறவர்கள் எல்லாரும் அல்ல அன்றவருடைய சுத்தம் செய்கின்றவர்களுக்கு இந்த அனுமதியும் இந்த கருமையும் வழங்கப்படுகிறபடினால அன்றவரை நான் சோதரிக்கிறேன் வேதத்தை வாசிக்கும் போது என்னோட ஒரு வேத வாக்கியம் பேசிட்டு அதை நான் உங்களை மத்தியில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அப்போது சாப்பிடும் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம் தேதும் ஏவானும் பேசுகிற தைரியத்தை அவர்களை கண்டு படிப்பறிவில்மையான மனிதர்கள் என்றுதான் ஆச்சரியப்பட்டார்கள் அதாவது ஒரு பேச்சாளி ஒரு பட்டதாரி ஒரு அறிவுடையவன் ஒரு விஞ்ஞானி ஒரு தகுதிக்குரியவன் இப்படி பேசினால் ஆச்சரியப்படையுக்கு இல்லை அவன் தகுதிக்குரியவன் பேசுகிறான் என்று இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பேகமை உள்ளவர்களும் என்று கண்டுக்கு மயமைய அவர்கள் பேசுகிற தைரியம் இது எப்படி இந்த இந்த தைரியம் வந்தது ஏனென்றால் பேரில் ஒன்றுமில்லா பேரமை உள்ள மக்கள் மீன்பிடி தொழில் மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் ஸ்கூலுக்கே போகாதவர்கள் அதுதான் இவர்கள் தைரியமாக எப்படி தேவ மகத்துவங்களை பேசுகிறார்கள் அறிந்தபோது அதாவது அப்படி ஆச்சரியமாக அவர்கள் எண்ணுகிறார்கள் பேரவர்களும் படிப்பறிவில்லாதவர்களும் இப்படிப்பட்டவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று அவர்கள் ஆலோசிக்கும் என்ன விளைஞர்கள் என்றால் இவர்கள் இருந்தவர்கள் என்று தெ உண்டதாக அருகாமவர்களே உலகத்திலே படிக்கிற எந்த பட்ட படிப்பிலையும் இயேசுவை பற்றி மகத்துவர்களை பற்றி இனிவரும் பற்றி துறைபடர்களும் அறிவுகளை பற்றி எந்த கல்லூரியிலையும் படித்து அறிய முடியாது அதை அறிவிக்கூடிய அறிவுடையவர்களும் கிடையாது ஆனால் இந்த அறிவு எங்கே இருந்து வரும் தெரியுமா இயேசோடு இருக்கிறவர்களுக்கு அந்த அறிவை கொடுக்கின்றார் அந்த அறிவை கொடுக்க அவளுக்கு பட்டதாரிகள் வேல பண்டிதர்களும் வேல சாஸ்திரிகளும் இவர்களை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள் படிப்பறிவில்லாத புத்தாள்கள் எப்படி எப்படி பேசுகிறார்கள் ஓ இவர்கள் கத்தரோடு இருந்தவர்கள் ஆண்டுபடியினால் தேவனுடைய மகத்துவங்களை இவர்கள் தைரியமாக பேசுகிறார்கள் அருமையானவர்களுக்கு நம்மோடும் தேவன் இருக்கின்றார் தேவன் நம்மோடும் கம் காணக்கூடிய வேலை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அறிவிக்கப் போகின்றார் என்பதை நாம் அறிகிறோம் சங்கீதக்காரன் தாவரராஜா சொல்லும் போது பதினாறாவது சங்கீதத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருகே சங்கீதம் பதினாறுல அவர் சொல்லுகின்ற போது பதினாறு வசனம் நினைக்கிறேன் தேவனுக்கு மகிமண்டாவதாக கர்த்தரை எப்போது வலது பக்கத்தில் வைத்து என்ன செய்கிறதில்லை எந்த சூழலையும் அசைக்கப்படுகிறது பக்கத்தில் என்னோடு கூட வைத்திருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பக்கம் நான் தேவனோடு இருக்கிறது இன்னொரு மறுபக்கம் தேவனுக்கு மகிமண்டாவதாக ஆண்டவரோடு நான் இருக்கிறப்படுகிறார் ஆண்டவர் என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறப்படுகிறார் நான் அசைக்கப்படுவதில்லை எந்த சூழல் அசைக்கப்படுவதில்லை அவர் தான் பக்தர்கள் சுத்தவாணிகள் சொன்னார்கள் தேவனுக்கு கேட்படுகிறது பார்க்கிற மனிதனுக்கு கீழ்படுகிறது சொல்லிக் கொடுக்கிறது நியாயமா என்று சொன்னார்கள் அவர்களுக்கு பயமுறுத்து வந்த பயப்படவில்லை அசையவில்லை என்று நாம் காணுகிறவா சுத்தமல்லவா சிங்கிக்க அக்கறி சோழிகளை காண்பித்து அவர்களை மிரட்டின போதும் அவர்கள் அசையவில்லை காரணம் என்றால் தேவன் இருக்கிறார் அதற்காக நான் தேவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அந்த நல்ல அனுபவத்தை நாம் வாழ்த்தல் செலுத்தமாக நாமும் தேசத்திற்கு இவை அறிவிக்கப் போகிறோம் காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் இப்பொழுது ஆறாவது வரைக்கும் என்னோடு பேசினார் எதா பேசினார் என்றால் இஸ்ரேல் ஜனங்களே பகலிலே மேக சம்பவத்தினாலும் இரவிலே அக்கடி சம்பவத்தினாலும் நான் வழிநடத்தினேன் அதுபடி நான் இனி இயற்கையுடைய காலங்கள் மாறுதல் அடையும் சொல்லியிருக்கிறார் அதாவது மனிதர்கள் நியமித்தபடி மழையோ காற்றோ மற்றபடி உள்ள சீரோ சிலைகளோ எளிமே இருக்காது கடைசி காலத்தில் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கும் அது மாதிரி அக்கினி மழை பெய்யும் என்று கட்ட சொல்லி இருக்கிறார் இரவு மனிதர்கள் தூங்க முடியாத சூரிய ஒப்பத்தினுடைய பன்மணக்கு ஜூடு தேசத்தில் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறார் முப்பத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னால் இப்போது என்னோடு பேசிய காரியம் அவர் சம்பவிக்கப் போகின்றது அது அந்த நாட்களில் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் பாதுகாப்பை கட்டளையிடுவேன் அந்த இஸ்ரோ ஜனங்களுக்கு நான் பாதுகாப்பை கட்டளையிட்டேன் அல்லவா பகல் வெயிலுக்கு குறையாக மேகத்தை அனுப்பினேன் விரைவில் அவர்களுக்கு வேறு ஒரு வெளிச்சம் நான் இதற்கு அக்கிலி சம்பவத்தை அனுப்பினேன் இந்த கடைசி காலத்திலும் செய்வேன் என்று இந்த ஆறாத இருக்கும்போது என்னோடு பேசினார் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி அதாவது செயல்களை நம்ம மேல் தேவன் வைத்திருக்கிறேன் இந்த அன்பை நினைக்கும் போது அதாவது உள்ளம் அதிகமாய் தேவரிடத்தில் உருகி இழங்குகிறது இதற்கு நாம் எப்படி பங்கு மாறினோம் என்று சிந்திக்க வைக்கிறதுக்கு மயி தேவனுக்கு மய்மை நாம் மையப்படுவதாக அதுபடி நான் அருமையானவர்களே தேவனுடைய இந்த காலங்களை இந்த சமயங்களை நாம் அருமையாய் பயன்படுத்திக் கொள்வோம் இன்னொரு நாளிலே நாம் அலறி கண்ணீர் விட்டு இயங்கினாலும் அதை அடைய முடியாமல் போய்விடும் பருவ காலத்தில் அவர்கள் விவசாயம் பண்ணாவிட்டால் அறுவடை காலத்தில் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை அதே மூலமாக ஒவ்வொரு காரியங்களிலும் வயதில் காலத்தில் அவைகளை பெற்றுக் கொள்ளாவிட்டால் அவர்கள் பின்னாலே அவைகளை பெற்றுக் கொள்ள மாட்டார்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக யார் இந்த நாளிலும் கற்பளையிலோடு இந்த வேலைவாய்க்கியத்தை கொண்டு பேசினது நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு பல நாடுகளுக்கு போய் வருகிறபடியால் போய் கொண்டிருக்கிறபடி போக வேண்டியது போகிற இடத்துல நமக்கு அதிக கல்வி இல்லாதபடியினால் டிரான்ஸ்லேட் வைத்து நான் பேச வேண்டியது சில நாடுகளில் அதுபடியினால் அந்த அந்த நிலநில இல்லாத கண்டு அடிக்கடி நமக்கு ஒரு பாரம் ஏற்படும் போதெல்லாம் இப்படி கருத்து வசனங்களைக் கொண்டு நம்ம இடைபெறுகின்றனர் இவனுக்கு மகிமை உண்டாவதாக